வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனாம் உழைத்து இருக்கும் எந்த மனிதனும் மிகவும் வருந்தத்தக்க நிலையை அடைந்தது இல்லை ஆம் உழைத்து கொண்டே இருக்கும் எந்த மனிதனும் மிகவும் வருந்தத்தக்க நிலையை அடைந்ததில்லை என்கிறார் லேண்டன் நன்றி வணக்கம்